திருத்தலக்கோவை சீர்காழியில் அருளி செய்யப்பட்டது திருஞான சம்பந்தம் ஒருத்தின் நாயனாரின் நூத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சித்தம்பரம் வல்லம் நல்லம் நல்ல கடல் சூழ் கழிப்பாறை எங்கோடி பிட நீரூர் வயல் நின்றியூ துன்றியூர் குருகவை நாரயூர் நீடுதான பேரூர் நன்னழ்வயல் நெத்தான விதக்காய்பிரை சுடிதன் பேரிடர் அண்ணாமலை இங்கோயும் அத்தி முத்தார் அகல முதுகுன்றம் கொடுங்குன்றமும் கண்ணா கழுக்குன்றம் கையிலை கோணம் பயில் கற்குடி காலத்தீ வாட்போக்கியும் பன்னார் மொழி மங்கை ஓர் பங்குடையான் பரங்குன்றம் பருப்பதம் பேணினில்வே எண்ணாயிரமும் பகலும் இடும்பைக் கடல் நீங்களாம் காரணமே ஏ அட்டானம் என்று ஓதிய நாலிரண்டும் அழகல் உரை காணக்கும் திருமூர்த்தியில் காடு ஒன்பதும் குளம் மூன்றும் களம் அஞ்சும் பாடி நான்கும் மட்டார் குடலாள் மலைமங்கை பங்கன் மதிக்கும் இடம் பாடி மூன்றும் சிட்டவன் பாசூரன்டே விரும்பாய் அரும்பாவங்கள் ஆயின தேய்ந்த ரவே பாவங்கள் ஆயின தேய்ந்த ரவே அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை பொடி சிராப்பள்ளி சொம்பன் பள்ளி சீர் மகேந்திரத்து பிறப்பு இல்லவன் பள்ளி வெள்ளை வெள்ளடையான் விரும்பும் இடைப்பள்ளி பன் சக்கரம் மால் உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மடநிஞ்சமே உன்னே உணராய் ஆ ஆரை வடமாகரல் அம்பரு ஐயாறு அணியார் பெருமேலூர் விளமறு கெங்கூர் சேரை துளை புகலூர் அகலாது இவை காதலித்தான் ஆவன சேர்வதியே காதலித்தான் அவன் சேர்வதியே கலாதெவை காதலித்தான் அவன் சேர்வதே திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் மனவஞ்சர் ஓட உன் மாதராறும் மதிகூர் திருக்கூடலில் அளவாயும் இனவன்றோ இல்ல இடைமாறுதும் ரும்பை பதி மகாலும் வெற்றியூரும் நஞ்சினால் விடையான் விரும்பும் கருதாவூர் நல்லூர் பெரும்புலியூர் தனம் மெல் சொல்லி தஞ்சம் என்றே நினைவில் தவமா மலமாயினத்தான் அருமே ஆ மாட்டூர் மடப்பாச்சிலாச்சிராமும் குண்டீச்சதம் பாதவூர் வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம்பக்கம் கொட்டும் கடல் ஒற்றையூர் மத்துறையூர் அவையும் கோட்டூர் திரு ஆமாத்தூர் கோலம்பமும் கொடுங்கோவலூர் திருக்குணவாயில் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலும் குலாவு திங்கள் சடையான் குளிரும் பரிதி நியமம் போற்றூர் அடியார் வழிபாடு ஒழியாத்தின் புறம்பயம் புவனம் புழியூரும் காத்தூர் வரை அன்று எடுத்தான் முடிதோள் நெறித்தான் உரை கோயில் என்று நீ கருதே நீர் மறுகள் நெடுவாயில் குறும்பலா நீடு திரு நற்குன்றம் வலம்புறம் நாகேஸ்வரம் நலிசோலை உஞ்சேனி மாகாணம் ஒன்று ஏந்தி கற்குன்றம் ஒன்று ஏந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மலரோனும் காண சொற்க என்றும் தொலைவில்லாதான் உறையும் குடமூக்கு என்று சொல்லுலாவுமினே குத்தங்குடி வேதி குடி புனல்சூழ் குருந்தங்குடி தேவன்குடி மருவும் அத்தங்குடி தன் திருவன்குடியும் அலம்பும் சலம்பும் சலம் தன் தடை வைத்து உகந்த அலம்பும் சலம் சஞ்சடை வைத்து உகந்த நித்தன் நிமலன் ஓயடும் கூட நடுங்காலம் உரைவிடும் என்று சொல்ல புத்தர் புறம் கூறிய புன்சமணர் நடும் பொய்களை விட்டு நினைந்து உயிமினே புத்தர் புன்சமணர் நடும் பொய்களை விட்டு நினைந்து உயிமீனே அம்மானை அருந்தவமாகி நின்ற அம்மானி அருந்தவம் ஆகி நின்ற அமரர் பெருமான் பதியான உன்னி அமரர் பெருமான் பதியான உங்கி பொய் மா மனத்தோழே கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இறைவன் சிவஞான சம்பந்தன் பொன்ன பொய் மாலத்தோரை குலாவு கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் பொன்ன இம்மாலை இருநிலத்தில் இரவும் பகலும் நினைந்து ஏற்றி நின்று Himma, I'm everyone.